குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா இறைவனை பற்றிய இலக்கணங்களை என்ற அறிந்து வருகிறோம் இறைவன் உலகத்திற்கு காரணமானவன் அவனுடைய காரியமாக இந்த உலகம் வெளிப்பட்டிருக்கிறது அவனை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதன் மூலம் நமக்கு தன்னம்பிக்கை ஓங்குகிறது என்று பார்த்தோம் இறைவன் எல்லாம் அறிந்தவன் வாலறிவன் அவனால் அருளி செய்யப்பட்ட அருள் நிறைந்த அறிவு நூல்களை முறையாக ஓதி பொருள் உணர்வோமேயானால் நம்முடைய அறிவிலே தெளிவும் தெய்வீகமும் ததும்பும் என்று பார்த்தோம் இறைவன் உள்ளத்திலே உணர்வாக விளங்கிக் கொண்டிருக்கிறான் அவனை ஆழ்ந்து தியானம் செய்வோமேயானால் இந்த உலகத்திலே நீண்ட நிலையான நிம்மதியோடு வாழ முடியும் என்றும் திருக்குறளின் மூன்றாவது குரலின் அடிப்படையிலே பார்த்தோம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை என்றால் வேண்டுதல் என்றால் விருப்பு வேண்டாமை என்றால் வெறுப்பு இந்த இரண்டு தன்மையும் இல்லாதவன் விருப்பு வெறுப்பற்றவன் அடி சேர்ந்தார்க்கு அவருடைய திருவடிகளை சார்ந்திருப்பவர்களுக்கு யாண்டும் இடும்பை இல ஒருபொழுதும் துன்பம் என்பது இல்லை இடும்பை என்றால் துன்பம் என்பது பொருள் நமக்கு ஏராளமான விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன இன்பத்தை விரும்புகிறோம் துன்பத்தை வெறுக்கிறோம் நமக்கு என்று பிடித்தவைகள் சிலருக்கு பிடிப்பதில்லை சிலருக்கு பிடித்தவைகள் நமக்கு பிடிப்பதில்லை இந்த விருப்பு வெறுப்புதான் இன்பத் துன்பங்களுக்கு காரணமாகிறது துன்பம் வேண்டாம் என்றால் இன்பத்திலிருந்தும் நாம் விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே முடிந்த ஒரு தெளிந்த உபதேசமாகும் எனவேதான் இறைவனுக்குரிய இலக்கணத்தை நாம் அறிகின்ற பொழுது இறைவன் வேண்டுதல் வேண்டாமை எனப்படுகின்ற விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருக்கிறான் வாழ்க்கையில் நம்முடைய குறிக்கோள் விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் தாய்மானவர் பாடியிருக்கிற வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் இறைவனுடைய திருவுருவங்களிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு கையில் பாசம் இருக்கும் மற்றொரு கையில் அங்குஷம் இருக்கும் பாசம் என்பது விருப்பை குறிக்கிறது அங்குஷம் என்பது வெறுப்பை குறிக்கிறது இறைவன் விருப்பு வெறுப்புகளை அடக்கி ஆளுகிறான் என்பதை அந்த சின்னங்கள் குறிப்பிடுகின்றன விருப்பு வெறுப்பற்ற இறைவனை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்றால் நாமும் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் சாஸ்திரங்களிலே சொன்னபடி வள்ளுவர் சொன்னபடி வையத்துள் வாழ்வாங்கு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக் நோய் என்பார் திருவள்ளுவர் காமம் என்றால் விருப்பு வெகுளி என்றால் வெறுப்பு மயக்கம் என்றால் மோகம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே டெல்யூஷன் இது இல்லாமல் வாழ்ந்தோமானால் நம்முடைய துன்பம் என்கின்ற நோய் கெட்டுவிடும் பிறவி நோய் நீங்கிவிடும் என்பது அதன் பொருள் எனவே அறவழியிலே வாழ வேண்டும் அறவழியில் வாழ்வதே விருப்பு வெறுப்புகளை வெல்வதற்குரிய நெறிமுறையாகும் அவ்வாறு அறநெறியிலே வாழ்வோமே ஆனால் நம்முடைய உள்ளத்திலே விருப்பு வெறுப்புகள் குறைந்து துன்பமில்லாத ஒரு நிலையை உணரலாம் எனவே இறைவன் விருப்பு வெறுப்பற்றவர் என்பது மற்றொரு இலக்கணம் என்பதை உணர்ந்து நாமும் விருப்பு வெறுப்பற்றவர்களா ஆவதற்கு முயல்வோமாக விருப்பு வெறுப்பற்ற இறைவன் நமக்கு விருப்பு வெறுப்புகளை நீக்கி உள்ளத்தில் அமைதியை உணர்த்துவான் ஆக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி